ओम सहना सहना ओम नारायण उपनिषद नारायणवल महा नारायण उपनिषद अबकूड़ भाग இது முழுக்க கடவுளை பற்றி நன்றாக வர்ணனை பண்ணுறது கடவுளை எப்படியெல்லாம் தியானம் பண்ணலான்னு சொல்லி கொடுக்குறது அவரை குறித்து நாம் எப்படி கர்மாக்கள் எல்லாம் பண்ணணுங்கிறத சொல்கிறது நம்முடைய நித்திய கர்மாக்கள்ல எல்லாம் கூட பகவானை எப்படியெல்லாம் இணைச்சி நாம் சிந்திக்கலாங்கிறத சொல்கிறது நம்ம வாழ்க்கையில் நம்ம கடைப்பிடிக்க வேண்டிய சத்குணங்களெல்லாம் என்னங்கிறத பற்றியும் நன்றாகவே பேசுறது அதாவது ரொம்ப அற்புதமான ஒரு பாகம்தான் ஆனா இது சம்பிரதாயத்துல நன்றாக மனப்பாடம் என்றவர்கள் இருக்கிறார் அப்படி படிச்சுட்டு மனப்பாடம் பண்ணி சொல்ற போது அதுக்கு அர்த்தம் புரியுற போது ரொம்ப ஆழமா இருக்கும் அது பிரயோஜனமா இருக்கும் இந்த வாக்கியத்துக்கு என்ன அர்த்தம் கேட்டா பகவான் கடலை பெரியவராக இருக்கார் அம்பஸ்ய பாறே புவனச மத்தியே இந்த பிரபஞ்சம் முழுக்க உலகம் முழுக்க அவர் வியாபிச்சிருக்கார் நாகசிய பிருஷ்டே சொர்க்கு லோகத்துக்கும் மேலாக இருக்கிறார் நல்லா ஒன்னு ஒன்று கனெக்ட் பண்ணிக்கணும் அம்பஸ்ய பாரே மகதோ மகியான் புவனச மத்தியே மகதோ மஹியான் நாகசிய பிருஷ்டே மகதோ மஹியான் அவ்வளோ ரொம்ப பெரியவர் அவர் வந்து அவர் எப்படி இருக்கார்னு கேட்டால் இந்த பிரபஞ்சம் அனைத்தையும் வியாபித்தவராக இருப்பதோடு மட்டுமல்லாமல் எல்லா ஜீவராசிக்குள்ளையும் புகுந்து இருக்கார் இருக்கார் இந்த பிரபஞ்சம் அவர் வியாபிச்சிருக்கார் சுக்ரேன ஜியோதிகம் சுக்ரேன ஜோதி கம்சின்னா எல்லாருடைய ஹயத்திலையும் அவர் உணர்வாக இருக்கிறார் அப்புறம் அந்த கர்ப்பே அந்த பிரஜாபதி சரதி எல்லா உடம்புலையும் அவர் வந்து அந்த கருவாக இருக்கார் கருவுக்குள்ளே வியாபிச்சிருக்கார் அப்படின்னு கர்ப்பே அந்த பிரஜாபதிஹி சரதி இதுவரைக்கும் நேற்றைக்கு பார்த்துட்டோம் இது முழுக்க ஈஸ்வரனை பற்றின டிஸ்கிரிப்ஷன் தான் எல்லாம் ஈஸ்வர வர்ணனை நமக்கு கண்ணுக்கும் கருத்துக்கும் எட்டாத ஒரு மாபெரும் சக்தியை திரும்ப திரும்ப சொல்கிறது பல விஷயம் பல கோணங்களில் சொல்கிறது அதுதான் அடுத்த மந்திரம் எ எக்குன்னாண்டே வரும் எல்லாம் பகவானை பத்தி தான் பேசுது எஸ்மிதும் சஞ்ச விஜய்த்தி சர்வம் இதம் சர்வம் இந்த பிரபஞ்சம் அனைத்தும் யாரிடத்துல வியாபிச்சிருக்கோ ஏ தி ஒடுங்குகிறதோ அப்புறம் அவ்வியா கிருத்தே மூல காரணே சமேதி இதம் சர்வம் இந்த பிரபஞ்சம் அல்ல எந்த காரணத்துல நன்றாக ஒடுங்குகிறதோ வந்து எல்லா தேவர்களும் எஸ்மின் தேவா அதி விஸ்வே நிஷேது எல்லா தேவர்களும் எந்த பகவான் இடத்துல இருக்கிறார்களோ நம்ம நிறைய தேவதைகளையெல்லாம் குறித்து ஹோமம் பண்றோம் இந்திரா யுவஹா அக்னேஸ்வகா சோமா யுவஹா சூரியன்னு இவர்களெல்லாம் தேவத்தைகள்னு நம்ம நம்ம விசுவாசம் வச்சிருக்கோம் இவள்லாம் இருக்கா நம்ம கண்ணுக்கு தெரியாம இருக்கா பரோக்ஷப்ரிய தேவாள்லாம் நம்ம கண்ணுக்கு தெரிய விரும்ப மாட்டாரும் பரோக்ஷப்ரியாகா அவர்கள் வந்து நேர இந்திரியங்களுக்கு பிரத்யக்ஷப் பிரியாகா அதெல்லாம் அப்பேற்பட்ட தேவர்கள் இருக்கார்கள்னு சாஸ்திரம் சொல்றதுனால ரிஷிகள்னா அதை உறுதிப்படுத்துறதுனால நாமளும் அதை ஏற்றுக்கொள்றோம் நமக்கு பிரத்யக்ஷமா இல்லைன்னாலும் அது பரோட்சமா நமக்கு இருக்குன்னு சொன்னாலும் அந்த வார்த்தையை நம்ம சத்தியம்னு நினைச்சு நம்ம அந்த கர்மாக்களை எல்லாம் பண்றோம் அந்த தேவர்கள்லாம் எங்க இருக்கிறார்கள்னா இந்த பகவான் கிட்டதான் இருக்கிறார்கள் மனுஷன் மாத்திரம் இல்லை தேவர்களும் இருக்கிறார்கள் திரும்ப திரும்ப மனசுல இந்த விறத்தியை விருத்தி பண்றதுக்காக மந்திரம் இப்படி சொல்றது நமக்கு போர் மாதிரி இருக்கலாம் ஆனா மந்த் மந்திரத்தோட தாற்பயம் என்னன்னு கேட்டா நம்முடைய விற்த்தி இருக்கணும் நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் ஈஸ்வரங்கிட்ட இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி சொல்றது இதே இதை தான் தாய்மாரர் பாட்டிலையும் பார்க்கிறோம் அங்குங்கநாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்தது எது தன் அருள் வெளிக்குள்ளே அகிலாண்ட கோடியெல்லாம் தங்கும்படிக்கு இச்சை வைத்து உயிர்க்கு உயிராய் தழைத்தது எது மனவாக்கினில் தட்டாமல் நின்றது எது இப்படிலாம் சொல்றது அந்த வஸ்துவான் அத்வைத்த வஸ்துவை சொற்பிரகாசியை அருமறைகள் முரசு அறையவே அறிவனுக்கு அறிவான ஆதியை அநாதியேக தத்துவ ஸ்வரூபத்தை இப்படிலாம் கடவுளை பத்தி எங்கெல்லாம் சாஸ்திரத்துல வந்து விஸ்தாரமான விஷய விளக்கங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கோ அதெல்லாம் நம்ம மனச அதுலயே இருக்கணும் என்டர்டைன் பண்ணும் சொல்றேன் அதுலேயே ஊரின் இருக்கணுங்கிறதுக்கா அப்படி சொல்றது நமசிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க்கை விண்ணிறைந்து மண்ணிறந்து மிக்காய் விளங்குழியாய் எண்ணிறந்து எல்லை இலாதானே என் பெரும் சீர் பொல்லாவினை ஏன் புகழுமாறு ஒன்றர் ஏன் அப்படி புல்லாகி புழுவாய் மரமாகி அப்படி எல்லாம் சொல்லிட்டு மெய்யே உன் பொன்னடிகள் கண்டென்று வீடுற்றேன் இப்படி வர்ணிச்சுட்டே போகிறது அது நமக்கு வந்து ருச்சி இருந்ததுன்னா ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அதில் ஆஹா பகவானை பற்றி எப்படி சொல்றது பாரு கீதையில விபூதி யோகமெல்லாம் அப்படி தான் கிருஷ்ணன் சொல்லிகிட்டே போவார் நான் அதுவாக இருக்கேன் இதுவாக இருக்கேன் நமக்கு வந்து அதில் ஒரு ருச்சி இருந்ததுன்னு சொன்னால் அந்த ஈஸ்வரனை பற்றின சிந்தனையிலே மனசு இருந்துகிட்டே மாறி மாறி மாறி அந்த விற்த்தி அதிலேயே இருக்கும் இல்லாட்டி விற்த்தி வந்து வேற எதுக்கும் போகப்படாதுங்கிறதுக்காகவே தடுத்திருக்கு சாஸ்திரம் பத்தி விஷ் சொல்லி உண்டானமா இதம் அது வரப்போற வஸ்துக்கள் பவிஷ்யத்து ராயணாச்சாரியர் தது பவ்யமா இதம் வரக்கூடிய ஜகத்துதான் இதம் வர்த்தமானம் ஜகத்து இப்போ இருக்கக்கூடிய ஜகத்து இருந்த ஜகத்து இனி வரப்போற ஜகத்து எல்லாம் அதுதான் அப்படி சொல்றேன் ததேவ பூதம் தது பவ்யமா இதம் தது அக்ஷரே பரமே வியோமன் இதெல்லாம் அந்த அழியாத பரம்பொருளில் தான் இந்த ஆகாசம் முதலானதெல்லாம் அடங்கியிருக்கு பரமே வியோமன் இந்த உயர்ந்த ஆகாசம் நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஸ்பேஸ் இருக்கே அதெல்லாம் அந்த பகவான்கிட்ட தான் பொருந்தி இருக்கு அந்தரிலோக்கம் அந்தரிக்கம் கிருஷ்ணர் கடைசியில கீதையில சொல்லுவார் எதுக்கு சொல்லிகிட்டே போயிட்டே இருக்கேன்பா சொல்லுவார் அவா பகுனைத்தேன கிம் கேன தவாஜுனா நிறைய சொல்லிண்டே போலாம் உனக்கு சொல்லிகிட்டே இருக்கலாம் அர்ஜுனா ரொம்ப பெருசா சொல்றதுல என்ன இருக்கு விஷ்டபியாக இதம் கிருத்ரம் ஏகாசிதோ ஜெகத் என்னுடைய ஒரு அம்சத்தில் இந்த பிரபஞ்சமெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு பாதோ சே விஸ்வா பூதானி த்ரிபாத சாமிரம் திவி ஒரு பாதம் தான் ஒரு கால் பாகம்தான் இந்த பிரபஞ்சமானாம் இத்தனை சோலார் சிஸ்டம் எல்லாம் அதில் இருக்குன்னு சொல்லிவிட்டு இருக்கு அதெல்லாம் இந்த பூமியில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளை காட்டிலும் அதிகமான கோலகங்கள்லாம் இருக்கு நிறைய இந்த நட்சத்திர மண்டலங்கள் சூரிய மண்டலங்கள் அதனால் எத்தனையோ மண்டலங்கள் எல்லாம் இந்த பூமியில் இருக்கிற ஜீவரா மண்ணக் காட்டெல்லாம் அதிகம்னு சொல்கிற சில புஸ்தங்களில் படிச்சு இந்த பூமியில் இருக்கிற மண்கள் மண்ணை காட்டிலும் எத்தனையோ உலோகங்கள்லாம் இருக்குது அதனால மாணிக்க என்ன சொல்லிட்டாருன்னா நுண்ணிறை நுண்ணுழை கதிரின் முன்னு மின்னணுரையர் நுண்ணிழை கதிரின் மின் அணுப்புரையர் திரு அண்டப்பகுதியின்னு ஒண்ணு இருக்கு திருவாச்சகத்துல அதுல எல்லாம் வந்து பகவானோட மகிமைய பத்தி சொல்ற போது எப்படி இருக்குன்னா இந்த எங்கேயாவது ஹோல் இருந்ததுன்னா சூரியனோட வெளிச்சம் உள்ள வரும் ஆத்துல எல்லாம் ஓடு இருக்கும் பழைய காலத்து ஆத்துல எல்லாம் பார்த்தா அந்த ஓடு இருக்கும் அந்த ஓட்டுல ஏதாவது சின்ன ஓட்டை இருந்ததுன்னா அந்த ஓட்ட வழியாக சூரிய வெளிச்சம் உள்ளே வரும் அந்த வெளிச்சம் வர்ற போது அந்த தூசியெல்லாம் அதில் பறக்கிறது தெரியும் அது மாதிரி இருக்குது பகவானுடைய இந்த உலக பிரபஞ்சங்கள்லான்னு அதுக்கு உதாரணம் சொல்கிறார் நுண்ணிழை கதிரின் மின்னணுப்புறைய அப்படின்னு சொல்கிறார் அப்படி வந்து எத்தனையோ கோலகங்கள்லாம் இந்த சண்டத்தில் சுழன்று இருக்கு அதிலெலாம் நம்மளாம் எம் முலைக்குங்கிறத சொல்லுவாரு நம்ம இந்த உலகத்துல நம்ம ஏதோ வாழ்க்கையில அச்சீவ் பண்ணிட்டா பெருசு நினைச்சு இருக்கோம் பகவானோட மகிமைக்கு முன்னால ஒண்ணு கிடையாது ஏதாவான் இவருடைய மகிமைப்பா அது எல்லாமே ஏதாவான் அப்படிதான் சொல்றது வேதம் எல்லாம் பரம்பொருள் தான் ஏனா விரதம் கஞ்ச திபம் மகிஞ்ச இந்த சக்காரம் வந்து என்ன சொல்றதுன்னா சொல்றார் அந்தந்த உலகத்துல இருக்கிற எடுத்துக்கணும் ஏனா விரதம் எவராள் இந்த பிரபஞ்சம் அனைத்தும் வியாபிக்கப்பட்டிருக்கிறதோ இந்த அந்தரிஷ லோகங்கள் சொர்க்க லோகங்கள் பூலோகங்கள் வியாபிக்கப்பட்டிருக்கோ எவரால சூரியன் வந்து உஷ்ணமுடையவனாகவும் பிரகாசமுடையவனாகவும் இருக்கிறானோ ஏன ஆதித்யா தபதி தேஜசா பிராஜசாச்சினாலையும் ராஜஸ் ஏன தேஜஸான்னு அர்த்தம் எவருடைய தேஜஸால சூரிய பகவான் உஷ்ணமாகவும் பிரகாசமாகவும் இருக்கிறாரோ அப்படி சிந்திக்க பெரியவர்கள் எல்லாம் சாஸ்திரத்தை அழிந்தவர்கள் எல்லாம் என்ன பண்ணுகிறார்கள்னா இந்த சமுத்திரத்துல அவர் வியாபிச்சிருக்கிற மாதிரி தங்களுடைய உள்ள கடலில் இறைவனை பின்னுகிறார்கள் எம் அந்த சமுத்திரே கவயா வயந்தி கவயகான்னு சொன்னா தீர்கதர்சின சர்வஜாக எல்லாம் அறிந்தவர்கள் தீர்கதரிசிகள் மகான்கள் பெரியோர்கள் வாழ்க்கையினுடைய தன்மையை நன்றாக உணர்ந்து கொண்டவர்கள் அவர்களா என்ன பண்ணுகிறார்கள் அந்த சமுத்திரே வயந்தி இந்த உள்ள கடலில் அன்பு பிணைப்பால் அவரை கட்டுகிறார்களாம் இறைவனை அன்பை பெருக்கி எனது ஆறுயிரை காக்க வந்த இன்ப பெருக்கே இறையே பராபரமே தாய்மான அதனால பகவான் வந்து என்ன பண்றாருன்னா நம்ம வந்து அன்பனும் பிடியுள் அகப்படும் மலையேம்பர் இன்னொரு இடத்துல மாணிக்க வாஜர் சொல்லுவா அன்பனும் பிடியுள் அகப்படும் மலையே வள்ளலாறுன்னு நினைக்கிறேன் மருந்து அதனால அன்பினில் விளைந்த ஆரமுதே பகவான வந்து உள்ளத்துல வந்து பக்தினால போட்டு கட்டி விடுறான் பக்தர்கள்லாம் அவரிடத்துலதான் எல்லா பரமமான அந்த அக்ஷர வஸ்தூல மேலான அழியாத அந்த பொருள்லதான் எல்லா ஜீவராசிகளும் வியாபிச்சிருக்கு திரும்ப திரும்ப அதேதான் பரமே பிரஜாஹா ஜெகத பிரசூதி அவருந்து மாயாசக்தி வந்துதான் அந்த கடவுள் இருந்துதான் மாயாசக்தி வந்து எத பிரசூதா ஜெகத பிரசூதி இந்த உலகம் அனைத்தையும் படைக்கின்ற மாயா தேவி யாரிடமிருந்து தோன்றினாளோ எத பிரசூத ஜூதி ஜகதா பிரசூதி மாயாதேவிதா பிரசூதா யாரிடமிருந்து தோன்றினாலோ தோயேன ஜீவான் அப்புறம் வந்து தோயன ஜலத்திலிருந்து ஜீவான்ஜ இந்த பூமியில ஜீவர்களை எல்லாம் ஜலத்திலிருந்து உண்டு பண்ணினாள் அதனாலதான் நம்ம வந்து எல்லாத்துக்கும் மூலமா ஜலத்தை வச்சுருக்கோம் ஆோ வா இம் விவாபூத்தாபாணவா ஆசவ ஆனோமிராடாப்போ விராடாபராடாபந்தா ஜியோதிகு சத்மாபேவோராம் ஆய் சர்வேவ்வேவா எல்லாத்துக்கும் வராது ஒருசிலதுக்குதான் வரும் सर्वा देवता आहा, आपो सर्वा நாராயணன்லாம் சொல்றதுக்கு காரணம் நர நாராயண இல்ல இந்த ஜலத்துல இருந்து உற்பத்தியானதாம் ஆப்போ நாராய் பிரோக் ஆப்போ வை நரசூனவ அயனம் நாராயணஸ்மிருத அதெல்லாம் நம்மளுடைய லட்சியமே பகவானை அடையிறதுங்கிறதுக்கா முதல்ல பகவான் ஜல ரூபமா இருக்காருன்னு சொல்றோம் அக்னி ஜலம் இதைத்தான் ரொம்ப விசேஷமா உபாசனை பண்றோம் நாம ஜலத்தையே அக்னியா உபாசனை பண்றோம் எல்லாம் வரப்போறது மகபர்ஷுத்தில எல்லாம் வரப்போறது சூரிய நமஸ்கார மந்திரத்துல எல்லாம் இருக்கு குஹ்யோவா ஏஷோ அக்னி ஜலத்துக்குள்ள ஜலத்தை வந்து கெடுக்கப்படாதுன்னு சொல்லியிருக்கு அதாவது தண்ணியில் ஸ்நானம் பண்ற போது எப்படி இருக்கணும் நாப்ஸு மூத்தபுரி இஷன் குறையாது தண்ணிக்குள்ள மூத்திரம் பெய்யாதே எதுவும் ஜலத்தை கெடுத்துடாது அந்த காலத்தில் ஓடுற ஜலத்துல ஸ்நானம் பண்ணுவோம் அப்புறம் என்ன நிஷ்டி வேத்து துப்பாதே தண்ணிக்குள்ள விவசனான ஸ்னாயாது வஸ்திரம் இல்லாம ஜலத்தில் குளிக்காதே நவிவசன ஸ்னாயாது ஏன் அப்படின்னா அது அக்னி பகவான் நம்ம ஜலத்துல முழுகிற போதெல்லாம் அக்னியில ஜலத்தினால ஜீவர்களை எல்லாம் உற்பத்தி பண்ணினா நம்ம எல்லாருமே உற்பத்தி ஆறதே பார்த்தா ஜலம் மாதிரி தானே ஜல இவ்வளவு பெரிய சரீரமே உண்டாருது தோயேன ஜீவான் ஏதோ ஓஷதீபி புருஷான் பசுகுஷ்ட விவேஷ பூதானி சராச்சராணி ஓஷதிகள் செடிகள்லாம் அதுல இருந்துதான் உண்டாச்சாம் புருஷான் உயிர்கள் ஜீவர்கள் பசுகுஷ்ட பசுக்கள் சராச்சராணி பூதானி விவேஷ இதெல்லாம் படைத்தார் அதுக்குள்ள அவர் அவைலபிளா இருக்கார்னு சொல்றது விவேசன்னு சொன்ன நுழைந்தார்னு அர்த்தம் ஆனா நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னு கேட்டா எல்லாம் எந்த ஒரு வஸ்துவ எடுத்துட்டாலும் அந்த வஸ்துல ஈஸ்வரனை நம்ம பார்க்கலாம்னு அர்த்தம் அவைலபிலிட்டிம்ப இங்கிலீஷ்ல சொன்ன இன்னொரு சம்ஸ்கிருத்திலே சொல்லணும்னா உபலப்தி உபலப்திவம் அந்த உபலப்தித்வங்கிறது அவைலபிலிட்டி அதுல வெளிப்படுறது நமக்கு அது விளங்குறதுங்கிற அர்த்தத்துல சொல்றோம் விவேஷ பூதானி சராச்சராணி பரா அது பராதா இப்படிதான் சொல்ல முடியாது ரொம்ப விசேஷமா படிக்கணும்னா அதுக்கு நம்ம நேரத்தை ஒதுக்கணும் ரொம்ப இல்ல பராத்பரம் மகத்தோ மகாந்தம் நம்ம எதெல்லாம் வாழ்க்கையில ரொம்ப வசந்ததுன்னு நினைக்கிறோமோ அதுக்கெல்லாம் மேல வசந்ததா அது இருக்கு பராமரம் மாயக்கு அப்பாற்பட்டதுன்னு அர்த்தம் ரொம்ப கணக்க பராத் பரா பரமேஸ்வரா பாட்டெல்லாம் பாடுறாரு பராத்பரான்னு சொன்ன என்ன அர்த்தம் பராபரமே பராபரமேனு சொன்னா என்ன அர்த்தம்னு கேட்டா பரமாகவும் அபரமாகவும் இருக்கிற வஸ்துன்னு அர்த்தம் கீழான பொருளும் அவர் மேலான பொருளும் அவர் தான் மேலான பொருளுக்கெல்லாம் மேலான பொருளா அவர் இருக்கா அப்படி சொல்றது ஏன்னா அது வந்து மனசு கடந்ததுங்கிறத சொல்றதுக்காக அப்படி இல்லாம சொல்றது மாயக்கு அப்பாற்பட்டவர் அர்த்தம் மகதோ மகாந்தம் ஏக்கம் அவர் ஒருத்தர் தான் இருக்கார் அவ்வக்தம் அவ்வக்தம் அவர் வந்து சென்ஸ் ஆர்கன்ஸுக்குலகுலன்கள் காண்கிலாம் பார் மாணிக்க அனைத்துலகு நின்னை ஐம்பில அவ்வக்தம் அவ்வக்தம்னா வியக்தாதுன்னு அர்த்தம் இந்திரியத்துக்கு கோச்சரமாகாது பொறிகளுக்கு புலப்படாதது அகப்படாதது ஏன்னா அவர் வந்து டேஸ்டில் சேர மாட்டார் அவர் கலரில் சேர மாட்டார் அவர் சவுண்டில் சேர மாட்டார் எதுலையுமே சேர மாட்டார் ஏன்னா அசப்தம் அஸ்பரிசம் அரூபம் அரசம் அப்படின்னு வேதம் சொல்ற அதை இப்படி வெக்தமாக இல்லை அப்படின்னு அர்த்தம் நான் அடிக்கடி சொல்றது உண்டு ஞாபகம் வச்சுங்க அதாவது கடவுள் மனதுக்கும் வாக்குக்கும் எட்டாதவர் அப்படிங்குற ஒரு ஸ்டேட்மெண்ட் இல்லையா அந்த ஸ்டேட்மெண்ட் புரியணும்னாலே கடவுள் புரிஞ்சாதான் புரியும் இல்லாட்டி அந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி புரியும் கடவுள் மனதுக்கும் வாக்குக்கும் எட்டாதவர் அப்படிங்கறது ஒரு ஒரு விஷயம் கடவுள் மனசுக்கும் வாக்குகள் எட்டாதவர்ங்கிறது புரியணும்னாலே கடவுள் புரியாம கடவுள் மனதுக்கும் வாக்குகள் எட்டாதவர்ங்கிறது புரியாது அவ கடவுள் மன நமக்கு இருக்கிற சாதனை வந்து மனசுதானேன்னா வேதம் அதையும் ஒத்துக்கிறது மனசு வந்து எப்படி புரிஞ்சுக்கிறதுங்கிறதெல்லாம் விளக்கி சொல்லி இருக்கு கடவுளை எப்படி மனசு புரிஞ்சுக்கிறது மனசுனால புரிஞ்சுக்க முடியாதுன்னு சொல்றேளே அவன் கேட்பான் அந்த கைவலை நவநீதத்துல ஒரு பாட்டுல வரும் நீங்க என்ன சொல்றேன் மனதுக்கு எட்டாதுங்கிறீங்க இதயத்தால் உணர்வாய்ங்கிறேள் எது சரி சொல்லும் போல சுவாமிங்கிறான் குரு விட்ட கேட்கிறான் வாக்கியம் தனக்கு எட்டாத வஸ்து என்று உரைத்த வேதம் வாக்கிய விற்பியால் வஸ்துவை உரைத்து உரைத்துட்டன்றோ வாக்கியங்கள் இரண்டில் எது மெய்யாகும் ஆகின்ற கேட்பாயாகில் வாக்கியங்கள் இரண்டும் மெய்யே மறைகள் பொய்யாது கேளாய் அப்படின்னு வரும் அதோட பொருள் என்னன்னு கேட்டா அதாவது மனசுக்கு எட்டாதுன்னு சொல்றோம் அப்புறம் மனசுக்கு எட்டாவது வந்து எப்படி மனசை மனசை தவிர வேற எந்த சாதனத்தை வச்சு புரிஞ்சுக்கிறது ஆனா கிய சாஸ்திரமே சொல்றது மனசுக்கு எட்டும்னு சொல்றது அதுக்கு ரெண்டு சாதாரண மீனிங் என்ன சொல்லணும்னா பக்குவம் இல்லாத மனசுக்கு எட்டாது சிம்பிள் மீனிங் பக்குவம் இல்லாத மனசுக்கு சுத்தம் இல்லாத மனசுக்கு எட்டாது இன்னும் கொஞ்ச நேரத்தில் வரப்போறது வரப்போறது ஹிருதா மணிஷா மனசா அபிக்ளு ரொம்ப நல்ல பக்குவம் உள்ளவர்களுடைய மனசுக்கு அது விளங்குறது அப்படி சொல்றது இது வந்து சாதாரணமான பொருள் இன்னொரு அர்த்தம் இருக்குதுக்கு ரொம்ப டெக்னிக்கலான அர்த்தம் அது அது எப்படி கேட்டா மற்ற விஷயங்களை தெரிஞ்சுக்கிற மாதிரி மனசு கடவுளை தெரிஞ்சுக்கிறது இல்லை அது கொஞ்சம் வித்தியாசமாக தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு ஒன்று சொல்றோம் உங்களுக்கு சில எல்லாம் சொன்னாதான் விளக்கி சொன்னாதான் புரியுது அதுக்கு ஒரு பாட்டு இருக்கு தமிழில் எரிகின்ற விளக்கால் கண்ணால் இருட்பொருள் காண வேண்டும் தெரிகின்ற பரிதிகான சென்றெடில் கண் ஒன்றே போதும் விரிகின்ற ஜத்தைான விறத்தியும் பலமும் வேண்டும் புரிகின்ற விற்பி ஒன்றே போதும் மெய்ப்பொருள் காண்போர்க்கே அப்படின்னு சொல்லி ஒரு அழகான பாட்டு தமிழ்ல கைவலை நவணியத்துல இருக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயத்தை அழகான தமிழ் பாட்டில் எழுதிட்டார் இந்த பாட்டை பருவம் இது சொன்னா புரிஞ்சு போயிடும் எரிகின்ற விளக்கால் கண்ணால் இருட்பொருள் காண வேண்டும் இருள இருக்கிற ஒரு பொருளை தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டா எரிகின்ற விளக்கால் விளக்கால் கண்ணால் ர இருட்பொருள் காண வேண்டும் இருளில் இருக்கும் பொருளை காண வேண்டும் என்றால் அதற்கு விளக்கும் தேவை கண்ணும் தேவை தெரிகின்ற பரிதிகான சென்றில் சூரியனை பார்க்கறதுக்கு என்னன்னா கண் ஒன்றே போதும்னா கண் ஒன்றே போதும் ஒண்ணு வேண்டாம் விளக்க கண் ஒன்னே போதும் பொருளை பார்க்கறதுக்கு விளக்கமானும் கண்ணு ஆனும் சிம்பிளா இப்படியே சொல்லலாம் ஆனா கொஞ்சம் அது பாட்டு ரொம்ப அழகா இருக்கணுங்கிறதுக்காக அப்படி சொல்லிவிட்டாரு ஏன்னா கடவுள் ரொம்ப உயர்ந்ததுக்காக இருக்கிறதுக்குள்ள பெரிய பொருளா சொல்லுவோம் விட்டார் தெரிகின்ற பரிதி காண சென்றில் கண் ஒன்றே போதும்னா இருட்பொருள் காண்பதற்கு விளக்கும் கண்ணும் வேண்டும் சூரியனை பார்ப்பதற்கு கண் ஒன்றே போதும் அதே மாதிரி விரிகின்ற ஜகத்தை காண விருத்தியும் பலமும் வேண்டும்னா இதுதான் புரியாது விளக்கும் கண்ணும் வேண்டும்ங்கிறது புரிஞ்சுடுத்து சுவாமி விறத்தியும் பலமும் வேண்டும்ங்கிறதா புரியலையே அப்படின்னு சம்ஸ்கிருதத்துல வந்து விற்பிங்கிறது வந்து தாட் எண்ணம் எண்ணத்தை சொல்றோம் பலம்னு சொன்னா அந்த விறத்தில வந்து ரிஃப்ளெக்ட் ஆற கான்சியஸ்னஸ் சைத்தன்யம் அது பேர் சம்ஸ்கிருதத்துல விருத்தி பிரதிபிம்ப சைத்தன்யம் ஒரு நம்ம மனசுல வந்து ஒரு நாலெட்ஜ் வர்றதுன்னு சொன்னா அது எப்படி வர்றதுன்னு விசாரம் பண்ணியிருக்க நம்ம மனசில் ஞானம் ஏற்படுறது எப்படி ஏற்படுறதுப்பா அப்படின்னா நான் வந்து முதல்ல கண்ணால் அப்படி பார்க்கறேன் பொருளை பார்க்கறேன் என் மனசில் இருக்கிற எண்ணம் வந்து அந்த கண் வழியா போய் அந்த பொருளை வியாபிக்கிறது எத்தனையோ பொருளை நான் பார்க்கறேன் எல்லா பொருளையும் நான் நினைக்கிறது இல்லை எத்தனையோ பொருளை பார்க்கறேன் எல்லாத்தையும் நான் ஒன்றும் நினைக்கிறது இல்லை ஆனா என் மனசில் அந்த எண்ணங்கள் நிறைய இருந்தாலும் ஒரு ஒரு வந்து கான்சியஸ்னஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகணும் அப்போ அந்தகரண விற்பி இருக்கும் இல்லையோ அந்த விற்த்தினா மனசுல இருக்கிற எண்ணங்கள் அந்த எண்ணத்துல வந்து சைதன்யம் வந்து பிரதிபிம்பிக்கிறது அது இங்கிலீஷ்ல கான்சியஸ்னஸ்ங்கிறோம் அது விற்பி பிரதிபிம்பை சொல்றோம் அந்த விற்பி பிரதிபிம்பை வந்து அதான் விற்பி ஞானம் ஏற்படும் இப்போ கட்டாகார விற்பி பட்டாகார விற்பி கடக்ஞானம் பட்டஜானம் விர்கானம் கேமரா ஜானம் ஏதோ ஒரு வஸ்து புஸ்தக ஞானம் இந்த ஞானம் எப்படி வர்றதுன்னு கேட்டா அந்த விற்பி வியாபிக்கிறது அந்த சைத்தன்யமும் சேர்ந்து வியாபிக்கிறது ரெண்டும் சேர்லன்னா ஞானம் வராது வெறும் விற்பியும் ஞானம் உண்டு பண்ணாது வெறும் தாட்டு எல்லா தாட்டும் ஞானமா இருந்ததுன்னா நம்ம மண்டே முன்னாடி அதனால நமக்கு எவ்வளவோ எல்லாம் இருக்கு நீங்க எல்லாமே ஸ்கிரீனுக்கு வர்றதா என்ன அதை வேணும்னா தான் அதை ஓபன் பண்ணாதான் ஸ்க்ரீன்ல வர்றது எல்லாமே ஒரே நேரத்தில் வந்து மோதித்தன ஸ்க்ரீன்ல என்ன ஒன்று குழப்பம் ஏதோ வைரஸ் பூந்துடுதுன்னு நினைப்பேன் இல்லையா என்ன வந்துடுச்சோப்பா என்னமோ இதா இருக்கு ஒரு என்னச்சியோ போட்டா என்னச்சியோ வருது என்ன தவறா இருக்க வேண்டியது தோணும் அப்ப அது ஒன்பை ஒன்னா வர வேண்டியிருக்கு அதுலையும் கூட இதாத்தான் வர வேண்டியிருக்கு அது நீங்க என்னதான் இந்த ஃபைல் வரிசையா வச்சுன்னா கூட பின்னாடி பின்னாடி சேர்த்துக்க வேண்டியிருக்கு நீங்க ஒன்னொன்னா தான் பார்க்க வேண்டியிருக்கு ஒரே நேரத்தில் அத்தனையும் பார்க்க முடியுமா என்ன நல்ல பார்க்காம இருக்கும் அனுகிரகம் தான் நமக்கு நிறைய இருந்தும் ஒன்னொன்னா தான் எல்லாத்தையும் கவனிக்கணும் என்னதான் நீங்க ரெஸ்ட்லெஸ்ஸா இருந்தாலும் என்னதான் இருந்தாலும் நீங்க ஒன் பை ஒன்னா தான் அந்த காரணத்தோட அதனால இப்ப இது எப்படி புரிய ஒரு ஞானம் ஏற்படுறதுன்னு சொன்னா கடக்ஞானம் ஏற்படுறதுன்னு சொன்னா பட்டஞ்ஞானம் ஏற்படுறது சொன்னா இதுதான் சொல்லிட்டு இருக்கும் திரும்ப திரும்ப கடஞ்ஞானம் பட்டக்யானம் பட்டம்னா துணி துணியை பத்தின அறிவு பட்டஜானம் குடத்தை பற்றின அறிவு கிடஞ்சலாம் சாமான் அதுக்கு மேல கிடையாது பட்டஞ்ஞானம் ஏதோ குடம் துணி எடுத்துனதுக்கு வச்சிருப்பா துணிய கட்டிக்கிறதுக்கு மற்ற நேரம் இப்படி விசாரம் பண்ணிட்டு இருந்தா இப்ப விசாரமா ஆயிடுத்துடலாம் என்னால அப்ப விற்பி ஞானம் ஒரு ஞானம் ஏற்படுறதுக்கு வந்து ரெண்டு வேண்டி இருக்கு விற்பி வியாப்தி பலவியாப்தி அதுக்கு பேர் நீங்க இந்த தக்ஷாமூர்த்தி சோத்ரம் கேட்டு நானா தீப பிரபாபாஸ்வரம் தமேவாந்தே தத் சமஸ்தம் ஜகத்து ரொம்ப அழகான ஸ்லோகம் எப்படி ஒரு பாட்டில் உள்ளுக்குள்ள இருக்கிற விளக்கு வந்து அந்த ஓட்ட வழியா போய் வெளியிருக்கிற வஸ்துவெல்லாம் ஆப்ஜெக்ட் எல்லாம் அது வந்து பெர்வர்ட் பண்ணுறதோ வியாபிக்கிறதோ அது மாதிரி இந்த சரீரத்துக்குள்ள சைத்தன்யம் இருக்குது அது கண்ணு காது மூக்கு நாக்கு வழியாக போய் அந்தந்த ஆப்ஜெக்டை வந்து வியாபிக்கிறதுப்பா அப்படி வியாபிக்கிற போது அதுதான் நீ நீ தான் உண்மையில் வியாபிக்கிறேன் ஆனால் விளையாடுறது அதை நான் தெரிஞ்சின்றேன்னு நீ சொல்கிற நீ தான் பொருள் நீதாங்கிறது நமக்கு தலை சுத்தம் பொருள் உனக்கு கண்ணியமாக அப்ப இந்த விற்பி வியாப்தி பல வியாப்தி இதை புரிஞ்சுங்க இது வந்து வெளியில் இருக்கிற விஷயத்துக்கு சரி என்ன பண்றதுன்னா அந்த பிரதிபிம்ப சைதன்யத்தினால நமக்கு ஞானம் ஏற்படுறது புஸ்தக ஞானம் புஸ்தக ஞானத்துக்கு என்ன வேணும்னா எப்படி விளக்கால் கண்ணால் இருட்பொருள் காண வேண்டுமோ அதே மாதிரி புறப்பொருளை காண்பதற்கு எண்ணமும் வேண்டும் எண்ணத்தில் பிரதிபிம்பிக்கும் சைதன்யமும் வேண்டும் எண்ணத்தில் பிரதிபிம்பிக்கும் சைதன்யமும் வேண்டும் அப்படி இருந்தா தான் புஸ்தகத்தை பற்றின அறிவு மனசுல ஏற்படும் கடவுளை பற்றிய அறிவு எப்படி ஏற்படும் கடவுள் தான் உணர்வா இருக்கார் அந்த உணர்வு தான் எண்ணத்துல வந்து பிரதிபிம்பிக்கிறது அந்த பிரதிபிம்பத்தினால்தான் உலகத்தை பற்றின அறிவு நமக்கு ஏற்படுறது உலகை பற்றிய அறிவு எப்படி ஏற்படுகிறது என்றால் எண்ணங்களில் கடவுள் பிரதிபிம்பி கடவுள்னா உணர்வு only மனசால பார்க்க முடிய சாதாரணமா தெரிஞ்சுக்கிற மாதிரி வெறும் வியாபிச்சா போறது எரிகின்ற விளக்கால் கண்ணால் இருட்பொருள் காண வேண்டும் தெரிகின்ற பரிதிகான சென்றில் கண் ஒன்றே போதும் அதே மாதிரி விரிகின்ற ஜகத்தை காண விற்பியும் பலமும் வேண்டும் புரிகின்ற விற்பி ஒன்றே போதும் மெய்ப்பொருள் காண்போர்க்கே அன்னைக்கு வந்து குரு சொல்லி கொடுத்த உடனே அந்த சைத்தன்யத்துக்கிட்ட மனசை திருப்பிட்டுன்னா புரியும் அந்த எண்ணம் வந்து சைத்தன்யத்தை வியாபிச்சு சைத்தன்யத்தை வியாபித்த உடனே எண்ணத்துக்கு மதிப்பு இல்லை சைத்தன்யம் கிளீனா தெரியும் இதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா இப்ப வந்து இந்த லைட்டை வச்சு இங்க இருக்கிற பொருளை பார்க்கலாம் இந்த லைட்டை வச்சு சூரியனை போய் பார்த்தா எப்படி இருக்கும் வெளிச்சத்தை வச்சு சூரியனை பார்க்க முடியுமா இந்த வெளிச்சத்துக்கு சூரியனை வெளிச்சத்துக்கு இந்த வெளிச்சம் எம்மாத்திரம் ஒன்னும் பிரயோஜனமே இல்லை மெழுகு வத்திய வச்சுட்டு நான் சூரியனை பாக்குறேன் எப்படி இருக்கும் அது மாதிரி நம்முடைய விறத்தியில் பிரதிபிம்பிக்கிற சைதன்யத்தை வச்சுன்னு நம்ம பார்க்குறது இல்லை சுத்தமான வஸ்துவை இது முதல்ல கேட்குற போது இன்னமும் மாதிரி இருக்கும் ஆனால் கேட்டுட்டே இருக்கணும் திரும்ப திரும்ப கேட்டுண்டே இருந்தேன்னு சொன்னால் இது புரிய ஆரம்பிக்கிற போது ஆனந்தமாக இருக்கும் அது எப்படி இந்த மனசை இப்படி திருப்புறோம்ங்கிறது வெளியில் போயின்ட்டுருக்கிற மனசை பிடிச்சி இப்படி திருப்புற போது எதிர்நீச்சல் போடுற போது வஸ்து புரிய ஆரம்பிக்கிறது இது வந்து எதுக்காக சொன்னாக்கும் அப்ப அத்தப்பரன் நான் எதனீய சகும்பி பராம் என் மகத்தோ மகாந்தம் எதேக்கம் அவ்யக்தங்கிறதுக்கு போனேன் அவ்யத்தம்னா இந்திரியங்களுக்கு புலப்படாதது அனந்த ரூபம் நிறைய ரூபம் எடுத்திருக்கு விஸ்வம் புராணம் தமச பரஸ்தாத் இந்த பிரபஞ்சமா இருக்கு அதுதான் பழசு இருக்கிறதுலே பழைய வஸ்து எதுன்னா கடவுள் தான் இருக்கிறதுல புதுசு எதுன்னா அதுவும் கடவுள் தான்ட்டான் இதுல இல்ல புறாபி நவம்பா சாதாரணம் பழசா இருந்தாலும் அது புதுசுன்னா அதுக்குத்தான் தமிழ்ல பாட்டு இருக்கு தமிழ் பாட்டு சௌகரியமா இருக்கு நமக்கு முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் பேத்தும பெற்றியனே மாணிக்கவாச்சர் பின்னை புதுமைக்கும் பேத்தும பெற்றியனே உன்னை பிரானாக பெற்றடையோம் திருவெம்பாவையில் இருக்குது இந்த பாட்டு அல்ல கடவுள் வந்து அந்த சுப்பிரமணிய சுவாமி இருக்கார் இல்லையா அவர் பழையவரா புதுசா இந்த பாலசுப்பிரமணிய சுவாமி இளங்குமரன் இந்த இளங்குமரன் என்னைக்கும் குமரனாகவே இருக்கார் நம்ம தாத்தா காலத்திலையும் அவர் இளங்குமரன் தான் நம்ம காலத்திலேயும் இளங்குமரன் தான் இனி நம்ம பேரங்காலத்திலயும் இளங்குமரன் தான் அவர் எல்லா காலத்திலயும் அவர் வந்து இளங்குமரனாவே இருக்கார் அதெல்லாம் அடையாளத்துக்குதான் நம்ம இப்படிலாம் சுவாமி வச்சிருக்கோம் நானும் ஆஹ் விஸ்வம் புராணம் தமசப் புரஸ்தாத் அஜ்ஞானத்துக்கு அப்பானவர் இருக்கார் நம்ம இந்த உலகத்துல வந்து அஜானத்துல மூழ்கி இருக்கிறதுனால தெரியல கிருஷ்ணர் கீதையில சொல்றார் ஈஸ்வரனை பத்தி தெரிஞ்சுக்கிற ஞானம் ஒன்னதான் நான் ஞானம்னு சொல்லுவேன் உலகத்தை பத்தி தெரிஞ்சிருக்கிற ஞானம் எல்லாம் அஜ்ஞானம்ங்கிறார் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் நமக்கு நிறைய தெரியும் எனக்கு வந்து இது தெரியும் அது தெரியுமாக்கும் இது தெரியுமாக்கும் அப்படின்னா எல்லாம் தெரியுங்கிறது எதுனால தெரியுமோ அது உனக்கு தெரியுமான்னு கேட்டா என்ன தெரியும் தெரியும் சொல்லின்றிருக்கே இந்த தெரியுங்கிறது எதனால தெரியறதோ அதை பத்தி உனக்கு தெரியுமோ அப்படின்னு கேட்டா அதுதான் தெரியாதுன்னா அதுதான் தெரியாதுன்னா அதை தெரிஞ்சுக்கலன்னா உனக்கு தெரியும்னு சொல்றதுல என்ன பிரயோஜ பிரயோஜனம் கீதையில பகவான் ரொம்ப அழகா சொல்றார் ஏதத்து ஞானம் இது புரோக்தங்கிற இதைத்தான் நான் ஞானம் என்று சொல்லுவேன் அஜானம் எதைத்தோன்னு நம்ம வந்ததெல்லாம் சொல்றோம் இல்லையா எனக்கு நிறைய ஞானம் இருக்கு அந்த விஷயத்துல ஞானம் இருக்கு எனக்கு ஆர்கிடெக்சர் ஞானம் இருக்கு எனக்கு வந்து அதை ஞானம் இருக்கு இதை எனக்கு சமையலை பற்றின ஞானம் இருக்கு எனக்கு கேமராவை பற்றின ஞானம் இருக்கு எனக்கு சங்கீதத்தை பற்றின ஞானம் இருக்கு ஆயிரத்தி ஞானம் இருக்குன்னு நம்ம சொல்றோம் இதெல்லாம் ஞானம் ஆங்கிறார் அதுக்காக வேண்டாம்னு அர்த்தமும் இல்லை இதெல்லாம் ஞானமான இந்த ஞானமெல்லாம் உனக்கு மோட்சம் கொடுக்கறதா கேட்குறாரு சில சமயம் இந்த ஞானமே நமக்கு நமக்கு இந்த ஞானம் இருக்கிறது பத்து பேருக்கு தெரியுதுனால நமக்கே இடைஞ்சலாகவும் இருக்கு இல்லையா நமக்கு இந்த ஞானம் இருக்கிறதுனால நமக்கு பிரயோஜனமாகவும் இருக்கு நமக்கு இடைஞ்சலாகவும் இருக்கு எந்த ஞானமுமே நீங்கள் யோசிச்சு பார்த்தேன்னா தெரியும் நமக்கு அது தெரியுங்கிறதுனால எல்லோரும் வந்துருவா எல்லாருக்கும் நம்மளால் சொல்ல முடியுமோ சொல்ல முடியாது அப்போ அந்த ஞானம் நமக்கு நன்மையை கொடுத்துருக்கா நமக்கு கஷ்டத்தை கொடுக்கறதான்னா அது ரிலேட்டிவ்னுடா அது சூழ்நிலையை பொறுத்து தான் சொல்ல முடியும் ஆனால் ஏத்தத்து எல்லாம் மற்ற ஞானம் எல்லாம் பந்த ஹேத்துத்வாது அஜான சமானம்னா அது பந்தத்துக்கு காரணமாக இருப்பதால் அது அறியாமைக்கு சமானம்தான் இந்த ஞானம் வந்து மோக்த்துக்கு ஹேத்துவா இருக்கிறதுனால இதுதான் உண்மையிலேயே ஞானம்னு விட்டார் கிருஷ்ணர் ஏதது ஞானமிதி புரோக்தம் அஜ்யான இதைத்தான் நான் ஞானம் என்று சொல்லுவேன் மற்ற ஞானத்தை எல்லாம் அஜ்ஞானத்துக்கு சமானமாகத்தான் சொல்லுவேன் அந்த அர்த்தத்தில் அங்க சொல்லிருக்கு அர்த்தம் சொன்னேன் தமசா பரஸ்தாத்துன்னா அஜானத்துக்கு அப்பாற்பட்டதுன்னு அர்த்தம் இருள் நீங்கி இன்பம் பயக்கும் மருள் நீங்கி மாசரு காட்சி அவர்க்கு திருக்குறள் இருள் நீங்கி இன்பம் பயக்கும் மருள் நீங்கி மாசரு காட்சி அவருக்கு இந்த ஒன்றை வரியில நிறைய விஷயத்த சொல்லிவிட்டார் மருள் நீங்கிறது மாசரு காட்சி மருள் நீக்கம் இருள் நீக்கம் மாசரு காட்சி இன்பம் பயத்தல் நாலு விஷயம் இருக்கு இதுல இருள் நீங்கிங்கிறது அஜானம் போறது மருள் நீங்கிங்கிறது மோகம் போறது நமக்கு வந்து முழுமையில்லாததெல்லாம் முழுமையா தோன்றதே வாழ்க்கையில அதான் மருள்ன்னு பேர் மருள்னா மோகம்னு பேர் மோகம்னு சொன்னால் இந்த உலகம் எதுவும் உண்மை மாறியும் நம்ம வாழ்க்கையில் நம்ம அனுபவிக்கிறதெல்லாம் பரமசாஸ்வதம் மாறியும் இன்னும் ரொம்ப நாளைக்கு நம்ம இருக்க போகிற மாதிரியும் அதுக்கெல்லாம் ஆனால் கற்பனை எல்லாம் கோட்டையெல்லாம் கட்டின்ட்டு இருக்கோமே நிறைய எல்லாம் அப்படி அப்படி இருக்கலாம் ஃபியூச்சர்ல இப்படி இருக்கலாம் அங்கே இருக்கலாம் அப்படி இருக்கலாம் அப்படிலாம் கற்பனை பண்ணிட்டு இருக்கோம் நிறைய யாரு கண்டா என்ன ஆகிறது நாளைக்கு நமக்கு தெரியாது நம்ம நல்லதே நினைப்போம் ஆனாலும் எதுவும் நம் கஷ நம் வசத்தில் உபநேஷத்துல சொல்ல போறது வரப்போறது அந்த நமக்கு நீங்கி அது சொன்னேன் இருனு நீங்கினா அஜானம் போறது மறு நீங்க மோகம் போறது மாசரு காட்சின்னா மாசு குற்றம் இல்லாத பார்வை குற்றம் இல்லாத பார்வைன்னா என்ன தோஷம் இல்ல தோஷ ரகித தரிசனம் குற்றம் இல்லாத தோஷ ரகித்த தரிசனம் சங்கராச்சாரிய சொல்வார் தரிசனம் அவருக்கு அடிக்கடி பிடிச்சது ஆதிசங்கரருக்கு சம்மக் தரிசனம் வாஷத்துல அடிக்கடி சொல்வார் தரிசனம் தரிசனம் தரிசனம்ங்கிறது என்னன்னா அப்போ எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பு தெரிவுங்கிறத சம்யக் தரிசனம் அதனால அது ஆனந்தமா இருக்கா இருள் நீங்குகிறது மருள் நீங்குகிறது மாசறு காட்சி ஏற்படுகிறது இன்பம் தோன்றுகிறது ஒன்ற வரியிலும் இதுக்கு வேறாக நுண்ணிய பொருள் ஒன்றுமில்லை அத்பரன் நான் எதனிய சகுமஹி அத்தகா பரம் அந்நிய அணியது நாஸ்தி இதுக்கு வேறாக ஒரு நுண்மையான சட்டில் சொன்னா இதை விட சட்டில் ஏதாவது வசூ இருக்கா கடவுளை காட்டிலும் ரொம்ப சட்டில் ஏதா இருக்கா அப்படின்னா இல்ல நோக்கரிய நோக்கு நுணுக்கரிய நுண்ணுணர்வு எல்லாம் தமிழ்ல இருக்கு பாருங்க ஏராளமா இருக்கு கூர்த்த மின்ஞானத்தால் கண்டுணர்வார் நோக்கரிய நோக்கு நுணுக்கரிய நுண்ணுணர்வு சொல்றார் இதை காட்டிலும் நுண்மையான பொருள் எதுவும் இல்லை அப்படின்னார் ததேம் தது சத்தியமா கவீனூத்த விஷம் வித்திவனியாஜு சூரிய சந்திரமா ஆஹ துக்கம்திரம்தேமே இது கடவுள் சொல்றதுக்காக கட்டளும் கடவுளே மரமும் கடவுளே எல்லாம் சொல்றாரு இல்லையா பாரதியார் பாட்டுல வரும் பார்க்கும் மரங்கள் எல்லாம் நந்தலாலா தன் பச்சை நிறம் தோன்றுதையே நந்தலாலா கேட்கும் ஒலியிலெல்லாம் நந்தலாலா நந்தன் கீதம் இசைக்குதடா நந்தலாலா தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா நின்ன தீண்டும் இன்பம் தோன்றுதையே நந்தலாலா அவர் அனுபவிச்சிருக்காரு புரிஞ்சுட்டு இருக்கார் இல்லாட்டி எப்படி பாட முடியுமா என்ன எல்லாம் எல்லா வஸ்துவாவும் பகவானா பார்த்திருக்கிறார் என்ன ரித்தம் சத்தியம்னு சொன்ன என்ன அர்த்தம்னா நம்ம சரியா ஒரு விஷயத்தை ப்ராப்பரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு பேர் ரித்தம்னு பேர் அது அப்படியே அழகாக சத்தியம் அக்னிர்வா ரித்தம் அசவாதித்ய சத்தியம் இந்த வேதத்துல ருத்தம் சத்தியம் மாதிரி பார்க்கவே முடியாது வந்துன்னே இருக்கோது அடிக்கடி ரித்தம் சத்தியம் வரும் ரிதம் சஸ்வாத்திய பிரபனே சத்தியாத்திய பிரபச்சனே எங்கதான் வரலம் சங்கராச்சாரிய சொல்ற ருத்தம்னா என்னன்னா யதார்த்த சிந்தனம் ரிதம் ததாபாஷனம் சத்தியம் உள்ளதை உள்ளவாறு உணர்ந்து கொள்வது ரிதம் என்று சொல்லப்படும் அதில் என்ன பண்றோம் சாப்பிடுற என்ன சொல்றோம் தெரியுமா இந்த சாப்பாடு என் மனசுல உள்ளத உள்ள மாதிரி புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சாப்பிடுறேன் என்ன சத்தியம் துரத்தேன பரீஷிஞ்சாமி அப்படிங்கிறோம் சத்தியம் தூதேன பரீஷிஞ்சாமி அதனால சத்தியமும் என்கிட்ட எப்போ ரித்தமும் சத்தியமும் சேர்ந்துருக்கட்டும்னு அர்த்தம் அந்த ரித்தம் சத்தியம்ங்கிறத வேதம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பேசுறது ரிதம் தப சத்தியம் தப ஸ்ருதன் தபான்னு வரப்போறது அப்புறம் வந்து ரிதம் சத்தியம்ங்கிறத மாத்திரம் இப்படி ஏன் சொல்றதுன்னா நான் ரித்தம் நவதேத் சத்தியம் இப்படி எங்க பார்த்தாலும் சத்தியமே வஜயத்தே நான் இன்னொரு இடத்துல இருக்கு இந்த முண்டகோபுரிஷத்துல இருக்கு இல்லையா சத்தியமே வஜயத்தே நான் ரித்தம் சத்தியமே வஜயத்தே ந அனுர்தம் சத்தியம்தான் ஜெயிக்கும் சத்தியம் ஜெயிக்கும்போது சங்கராச்சாரிய ஜெயிக்காது சத்தியத்தை ஃபாலோ பண்றோம் மனசை ஜெயிப்பான்னு அர்த்தம் தரு சத்தியம் ஜெயிக்கா என்ன மொட்டையா நிக்கிறது கேக்குறாரு நம்ம வாய்மையே வெல்லும் எழுதியிருக்கான் பண்றது முழுக்க பொய் புது புது பொய் இந்த பொய்ய பொய்யை எழுதுறதுக்கு நிறைய பத்திரிகை வேற நமக்கு இருக்கு ஆனா சங்கராச்சரிய சொல்றாரு வாய்மையாளனே மனதை வெல்வான் சத்தியமேவ ஜெயத்தே சத்தியவானேவ அந்தரணம் ஜெயத்தி சத்தியத்தை ஃபாலோ பண்றோம் தம் மனசுல இருக்கிற ப்ராப்ளத்தை ஜெயிச்சு விடுறாங்கிறார் வராதுங்கிறாரு மனசுல பிராப்ளமே வராது ஏதோ ஜென்மாந்திர பாபத்தினால ஏதாவது சஞ்சலம் ஏற்பட்டாலும் ஜெயிச்சு விடலான்னு அர்த்தம் அதான் விசேஷம் அப்ப ததேவ ரித்தம் ததேவ சத்தியம் தான் அப்ப நம்ம சாப்பிடு வரிசேஜனம் பண்ற போதே இதை நினைக்கிறோமே அப்ப எவ்வளவு டீப்பா வச்சிருப்பா பெரியவாள்னா பரிசேஜனம் பண்றோம் ராத்திரி பரிசேஜனம் பண்ற போது ரிதந்துவா சத்தியம் அக்னி வந்து ரிதமா சூரியன் வந்து சத்தியமா இப்படி எல்லாம் ஒன்னொன்னு பாவனை பண்றா ஆனா யதார்த்தமான அர்த்தம் என்னன்னு கேட்டா சத்தியங்கறதுக்கு ததா பாஷனம் நம்ம மனசுல சரியா புரிஞ்சின் கடவுள் பரம்பொருள் பரமங்க மேலான பிரம்மம்னா பரமம் பிரம்ம உயர்ந்த பொருளப்பா கவினாம் கவி நாம்னா யாருன்னா தீர்க்கதரிசிகள் ஏற்கனவே சொல்லிட்டேன் கவின்னு சொன்னா எல்லாம் அறிந்த பெரியவர்கள் வாழ்க்கையை நன்கு ஆராய்ந்தவர்கள் வாழ்க்கையின் உண்மையை நன்கு உணர்ந்தவர்கள் அவ்வாறு சொல்லுகிறார்கள் ஜாஜமானம் அந்த பொருள் தான் பல்வேறு வஸ்துக்களா தோன்றியிருக்கு இதெல்லாம் அத்வைதம் இன்னும் வரப்போறது அஜாஜமானோ பகுதா விஜாஜத்தே இருக்கு இல்லையா ஒரு வாக்கியம் வரப்போறது இந்த இருக்கெல்லாம் நீ சேர்த்துக்கோனு அதெல்லாம் அந்த போர்ஷனை பார்த்துக்கோன்னு சொல்லி நீ அந்த மந்திரம் எல்லாம் வரப்போறது அது அப்புறம் நான் சொல்றேன் நிறைய இருக்கு அதுதா ஜாத்தம் ஜாயமானம் பகுதா ஜாத்தம் ஜாயமானம்னா என்ன பல்வேறு வஸ்துக்களா உற்பத்தி ஆயிருக்கு இனிமேலும் உற்பத்தி ஆக போறது விஸ்வம் விபர்த்தி இந்த உலகத்தையே தாங்கி கொண்டிருக்கிறது புவனச நாபிகி இந்த உலகத்துக்கெல்லாம் தேர்ச்சக்கர மாதிரி அதுதான் ஆதாரம் கடவுள் தான் எல்லாத்துக்கும் ஆதாரம்னு அர்த்தம் ஏன் இத்தனை மந்திரம் சொல்றதுன்னா இத்தனை மந்திரம் சொன்னாலும் நம்ம புரியுமான்னு பாக்குறது பகவான் இந்த ஏன் இவ்வளவு மந்திரங்கள் சொல்றதுன்னு கேட்டா மனசுல வந்து அதை நினைக்கிறதுக்காக வேண்டி அதே விற்பி இருக்கணும் அதை சொல்லுவா பிரம்மா கார வத்திம்பா நம்ம மனசுல என்ன விற்பி இருக்கணும்னா பிரம்மாக்கார விற்பி அதான் கிருஷ்ணர் அர்ஜுனுக்கு சொல்றார் அர்ஜுனா எப்போ என்ன நினைச்சு பாருங்கிறார் சர்வேஷு காலேஷு மாமனு ரெண்டாவது பண்ணணும் உன் கடமையை ஒழுங்காச்சி உன் கடமையை செய்யறதுக்கு அவனுக்கு எல்லா ஞானம் வருங்கிறார் ஜராமரண மோக்ஷாய மாம் ஆசிரித்தியே ஏழாவது அத்தியாயத்துல கடைசியை சொல்றார் எவன் ஒருவன் ஜராமரண மோக்ஷாய மாம் ஆசிரித்திய இந்த வாழ்க்கையில பிரச்சனையில இருந்து விடுபடுறதுக்கா என்ன சார்ந்திருந்த எவன் கர்மா ஒழுங்கா பண்றானோ அவனுக்கு சர்வ ஜானமும் ஏற்படும் அதனால புவனசி அப்புறம் சொல்றது ததேவ அக்னி தத் வாயு எல்லாம் புரியபவர் ததேவ அக்னிஹி அதுதான் அக்னியா இருக்கு தத்வாயு நீங்க எந்த புஸ்து எடுத்தாலும் இதுதான் வரும் என்னது பிரம்மாத்வம் விஷ்ணுஸ்தவம் ருத்ரஸ்தம் இந்திரஸ்தவம் அக்னிஸ்தவம் வாயுஸ்தம் சூரியஸ்தம் சந்திரமாஸ்துவம் பிரம்மபூர் புவோம் காற்றும் நீயே மண்ணும் நீயே மலையும் நீயே கடலும் நீயே அலையும் நீயே அப்படி சொல்லிகிட்டே இருக்குது இல்லாட்டி தேவையில்லாதான் உள்ள வந்துடும் அதுக்காக ததேவ அக்னிஹி தத்வாயு தத் தது சந்திரமாக உங்களுக்கு எல்லாம் புரியும் அதுவே சந்திரனாகவும் இருக்கு ததேவ சுக்கரம் அமிர்தம் அதுவே சுக்கரன் சுக்கரங்கிற வார்த்தை சுக்ரம்ங்கிற வார்த்தைக்கு நட்சத்திரங்கிறார் சுக்கரங்கிற சப்தத்துக்கு வித்யா ரண்ய சுவாமிகள் நட்சத்திரங்கள் அதுவே நட்சத்திரங்களாக இருக்கு அமிர்தம் தேவலோகத்துல அவர்கள் சாப்பிடற அமிர்தம் இருக்கே அதுதான் அப்புறம் சுக்ரம் அமிர்தம்னு சொன்னா அதுக்கு இன்னும் அர்த்தம் சொல்றாரு அதுவே அழியாத வித்து சுக்கரம் அமிர்தம்னு சேர்த்துக்கிறது இல்லாட்டி சுக்ரம் வேற அமிர்தம்னு வேற பிரிக்கிறது சுக்ரம்னா நட்சத்திரங்கள் அமிர்தம்னா தேவர்கள் சாப்பிடுற அந்த பானம் நம்ம ஜலத்தையே அமிர்தம் தானே சொல்றோம் அமிர்தோபஸ்தர நமசி அமிர்தாபிதா நமசி அதெல்லாம் அர்த்தம் என்னன்னு இதெல்லாம் இதுலதான் வரப்போறது நம்ம பிராணாபுத்தியெல்லாம் நம்ம ரொம்ப ஷார்டட் பண்ணிட்டோம் இதுலதான் ஒரிஜினல்னா வரப்போறது நம்ம வந்து அதுல இதுல சொல்லி இருக்கிறபடி பிராணாபதி பண்ணி இதுவே நிறைய பேர் பண்ண மாட்டேங்கிற ஒன்னு ரெண்டு ஆறு தினம் போட்டுக்கிறான் என்ன நம்பரை வச்சிருக்கான் பிராணாய பிராணாபுதி பண்ணியான்னு கேட்டா என்ன ஆகுதி ஆறு தினம் தானே பண்ணிவிட்டேன் அது ஊருக்கு போனா மறக்காம பண்ணனும் அந்த கிராமத்துக்கு போனா இப்ப அதுவும் போயிடு அங்கேயும் போயிடுச்சேன் அங்கேயும் எல்லாம் குறைஞ்சு விடுத்தேன் அங்கேயும் டிவி வந்து ஊருக்குள்ளயும் எல்லாம் வந்து எல்லா சாதனங்களும் வந்தாச்சு வந்ததுனால கிராமத்து ஜனங்களுக்கு எல்லாம் தெரியுது இந்த டிவி வந்ததுனால கிராமத்து ஜனங்களுக்கு எல்லாம் என்னெல்லாம் லோகத்துல வசூ இருக்குன்னு தெரிஞ்சாச்சு இப்ப அவளுக்கு ஏதோ இங்க நகரத்துல இருக்கிற ஜனங்கள் உபயோகம் பண்ற பொருள் எல்லாம் என்னங்கிறது கிராமத்து ஜனங்களுக்கு தெரிஞ்சதுனால கிராமத்து ஜனங்களுக்கு ஆசை தொடுத்து அதனால நகரத்துக்கு படையெடுக்கிறாவா நகரத்துக்கு படையெடுக்கிறவ நகரத்துல பிரச்சனையா இருக்குது எல்லாம் நிறைய நடந்துட்டு இருக்குது நிறைய எங்க கடையெல்லாம் சொல்கிறாங்க கிராமத்து ஜனங்கள்லாம் வந்து சொல்கிறேன் இந்த மாதிரி சாஸ்திரத்தில் ஊறி இருக்கிற சில பேர் இருப்பாள் இல்லையா வந்து சொல்கிறேன் ரொம்ப தொந்தரவாக இருக்குது எல்லாத்துக்கும் டவுனுக்கு போகணுங்கிறாங்க டவுனுக்கு போகணுங்கிறாங்க அந்த முந்தி ஒரு பாட்டு வரும் பட்டணம் தான் போகலாமடி பணங்காசு அப்படின்னு ஒன்று வரும் டவுனு பக்கம் போகாதீங்க டவுனாகி போயிடுவீங்க அந்த டாம்பிகம் எல்லாம் நமக்கு வேண்டாம் நன்னா இருக்கும் அது இந்த பாட்டு அப்போவே இதெல்லாம் பாடி வச்சுருக்கான் அமதம் அமதம் சொல்ல வந்து இதுல வந்து அபாரே நிபுணோ மிருத்தஞ்சு மாத்த சொல் அது ராணயமிஷ்டா அமிரஞ்சோமி சிவமாவிஷா அப்பிரதாக அமிரஞ்சோமி இருக்கும் அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து இந்த சாப்பிடறதுக்கு முன்னாடி மாத்திரம் இல்லை சாப்பிட்ட பிறகு அது வந்து எப்படி இருக்கணும்னு பிரார்த்தனை பண்றோம் ஆகாரம் சாப்பிடறதுக்கு முன்னாடி இவ்வளவு ரிச்சுவல் அப்புறம் ஆஹாரம் சாப்பிட்ட பிறகு நிறைய இது அது வந்து பிராணம் ஷரத்தாயாம் அப்பானே நிபிஷா அமிர்தகம் ஹுதம் அபான மன்னே நாப்பியாயஸ்வ சொல்லி சொல்லி இது பண்ணுறது எல்லாம் பண்ணி அந்த ஆயுஷோம் பண்ண உடனே அந்த இது கொடுப்பார் அந்த ஹவிஸ் அதை கொடுத்துட்டு வயத்த தொட்டுன்னு மந்திரம் சொல்லுபோம்னு சொல்லுவார் எல்லாம் வேண்டியது அது அதே தான் ஆயுஷோ மத்தனை மாத்திரமா பண்ணிட்டுருக்கோம் நம்ம அமிர்தம் தத் பிரம்ம இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தால் நடக்குமா இப்போ அதுவே பரபிரம்மனாகவும் இருக்கு அதுவே அபர பிரம்மனாகவும் இருக்கு அதுதான் பிரஜாபதி தேவனாகவும் இருக்கிறது சர்வே நிமேஷா வித்யுத புருஷா ததி கலா முதவ் தான் சொல்லிண்டே இருக்கு அதிலிருந்துதான் காலமெல்லாம் எல்லாம் அவர்கிட்ட இருந்துதான் இந்த காலங்கள்லாம் உற்பத்தி ஆச்சு கலா முகூர்த்தா காஷ்டாஷ்ட அகோராத்ராஷ்ட சர்வசாஹா கல எல்லாம் கால விசேஷம் இத்தனை இது வந்து இத்தனை நிமேஷம் சேர்ந்தது இத்தனை காலம் அதெல்லாம் நிறைய பிரிக்கிற அதுக்கெல்லாம் ஸ்லோகம் எல்லாம் இருக்கு எல்லாம் ஸ்லோகங்கள்லாம் காலத்தை பத்தி வர்ணனை பண்ணி நிறைய ஸ்லோகங்கள்லாம் எழுதுறாருவர் ஆக வந்து நிமேஷங்கள் எத்தனை நிமிஷங்கள் சேர்ந்தது ஒரு கலா அப்புறம் எத்தனை கலா சேர்ந்தது ஒரு முகூர்த்தம் எத்தனை முகூர்த்தம் சேர்ந்தது காஷ்டாச்சா படிச்சிருந்தா தெரியும் நம ஓம் அயனாய நம ஓம் வருஷாய நம ஓம் யுகாய நம ஓம் கல்பாய நம ஓம் மகா கல்பாய நம ஓம் ராசயே நம ஓம் தாராய நம ஓம் திதய நம ஓம் யோகா நம ஓம் நஷத்திரா நம இப்படியே கணபதி சகசிரமத்தில் வரும் ஒரு விஷயம் வந்துட்டே இருக்கும் ஓம் கலாஜய நம ஓம் காஷ்டாஜய நம ஓம் முகூர்த்தாக நம இப்படியே வந்துட்டே இருக்கும் அது ஈஸ்வரனாவே பாவனை பண்ணுறதுக்கு தான் காஷ்டாச்ச அகோராத்திராச்சர் அர்த்த மாசா அர்த்த மாசான என்னது பட்சம் மாசா மாசங்கள் மேஷபம் மிச்சுனம் ருத்தவா வசந்த ருத்து கிரீஷ்மத்து சொல்றே அவரு எங்க இருக்கார் எப்படிப்பா சொல்றது இந்த இடத்துலதான் இருக்காருன்னு சொல்ல முடியுமா நயன மூர்திரியே பரிஜக்ரத் அவர் மஹதிமியம் ஹா மனீஷா மனசா விதூரம்தவர்மேல இவர் மேல இருக்க ஊர்வம் ஊர்தம் கிடையாது நத்தியே பரிஜக்ரபது பரிஜக்ரபத்து இவரை இப்படிப்பட்டவர்னு யாரும் கிரஹிக்க முடியாதுங்கிறது நசேஷே கஷ்ட நாம மகத்யசா அதாவது நான் இப்படி அவரை பிடிக்க போறேன் அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது நம்ம பாவனைக்காக பகவான் இப்படிலாம் பண்ணிக்கிறோம் பூஜார்த்தம் கல்பிதம் துவைத்தம் அத்வைதாதபி சுந்தரம்னா ஒரு ஒருத்தர் இந்த கல் பூஜை வந்து கல் இந்த பூஜை பண்ற நிறைய பேர் பிடிக்கிறது இல்லையா பகவானுக்கு அபிஷேகம் பண்ணி ஆராதனை பண்ணி அவருக்கு நகையெல்லாம் போட்டு அவர் ரொம்ப சந்தோஷமாக இந்த பார்த்துருப்பா அந்த கிருஷ்ண ஜெயந்திக்குலாம் நடந்திருக்கும் ஆனால் கிருஷ்ணருக்கு வந்து நம்ம எல்லா இமோஷனுக்கும் வச்சுருக்கோம் சுவாமி என்னெல்லாம் இமோஷன் உண்டோ அத்தனையும் சுவாமி இனி நவராத்திரி வந்துடும் காளி வரைக்கும் வரும் இப்போ வந்து இப்போ தான் இவர் இருந்தார் இத்திரோண்டுக்கு கிருஷ்ணராக இருந்தவரை வந்து பூஜை பண்ணிடும் கொஞ்சிறதெல்லாம் கொஞ்சி எல்லாம் கிருஷ்ணர்கிட்ட எல்லாம் பண்ணியாச்சு இனி வந்து காடி ஆரம்பிக்கும் லக்ஷ்மி துர்கா லக்ஷ்மி சரஸ்வதினு ஆரம்பிச்சோம் எல்லாம் நம்ம மனசை சரியாக வச்சுக்கிறதுக்கு தான் எல்லாம் சைக்காலஜி சைக்காலஜிக்கல் பேஸ் பண்ணி தான் வச்சிருக்கேன் எல்லாமே என்ன பாக்கி பாருங்கள் கிருஷ்ண ஜெயந்தினா உரியடி ஊரில் உண்டு இங்கே உரியடின்னு நம்மளே இப்படி வச்சுன்னு இப்படி இப்படி எல்லாம் பண்ண முடியாது இங்கே உண்டான்னு தெரியல உறியடி ஆ உறியடி அந்த உரியடிங்கிறது அது ரொம்ப வழக்குமரம் ஏறுறது பொருளை நாங்களாம் பார்த்துட்டே இருப்போம் அந்த வழக்குமரம் அவன் பண்ணுறதுக்கே வந்து அவன் ரெண்டு மாதம் முன்னாடியே ஆரம்பிச்சுடுவான் அந்த வழக்கு மரத்தை வந்து முதல்ல மரத்தை சீவி அது ஒருத்தரையும் புது மரம் பழைய மரம் கிடையாது ஒரு பெரிய மரம் கொண்டு வந்து அதை பெருசாக சீவி அதை நான் காய வச்சு அதில் எண்ணெயை தொடவோ தொட போட்டு அதை போட்டு இதை போட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது பார்க்கறதுக்கு தடவி அது மேலே வந்து நிறைய ரூபா வேஷ்டி இதெல்லாம் வச்சிருப்பான் இந்த வழக்கு ஏறுவார் கொஞ்சம் தூரம் போகணுன்னா விழுந்துடும் நான் தொடச்சுட்டு ஏறுவான் ரொம்ப இதாக நீங்களும் தெரியாது ஆமாம் எத்தனை பேர் பார்த்துருக்கோ தெரியாது இது பாருங்கள் குழந்தைகளுக்குலாம் வாழ்க்கைன்னா என்னென்னு காட்டுறதுக்காகுது இப்படி தான் அடிக்கடி போய் போய் வழுக்க வழுக்க வரணும் ஆமா இல்ல அதுக்காகத்தான் இவன் கடைசியில் என்ன பண்ணுவான் அவன் தொடச்சு தொடரம் ஆனவன இந்த ஸ்டாமினா போயிடும் அங்க போய் பக்கத்துல விழுந்துருவான் வாழ்க்கை ரொம்ப இதா இருக்கும் இந்த வழக்கு மரம் ஏறுறது உறி அடிக்கிறது ரெண்டும் இந்த கிருஷ்ண ஜெயந்தி உற்சவத்துல ரொம்ப முக்கியமானது எல்லா மனசு இதுக்காகத்தான் இது எல்லாரும் பார்த்துட்டே இருப்பாள் இல்லையா ஊர்ல அதான் என்டர்டைன்மெண்ட் அந்த காலத்துல ஆனா அதுல ஒரு தத்துவம் இருக்கு அவ்வளவு தூரம் கடைசியில வந்து எல்லாரும் ஒருத்தர் என்ன பண்ணுவான் பேசாம இருந்துட்டே இருப்பான் நிறைய பேர் வச்சிருப்பான் இவன் கடைசியில ஈஸியா போய் எடுத்துட்டு வந்துருவான் அவன் அவன் அது வரைக்கும் அவன் பொறுமையா இருக்கணும் அப்போ ந சந்திர தேஷ க அவரை வந்து இப்படின்னு பூஜார்த்தம் கல்பிதம் துவைத்தம் அத்வைதாதபி சுந்தரம்னு ஒருத்தர் சொன்னார் என்ன இருக்கு ரசிக்கவே முடியல எல்லாம் ஒண்ணுங்கிறேன் இதுனா பூஜார்த்தம் கல்பித்தம் துவைத்தம் தான் கல்பிதம் துவைத்தம் துவைத்தம் இருக்கு பூஜை பண்றதுக்கு உண்மையில அவரும் நாமளும் ஒண்ணுதான் இருந்தாலும் கல்பனை பண்ணி பூஜை பண்றோம் எதுக்கு என்ன அத்வைதாதபி நம்ம இமோஷன் லெவல்லாம் இந்த பூஜைகள் தானே தர்மமா பண்றது தர்மமா பண்ணணுங்கிறதுக்காக வச்சா பெரிவாழ் நம்ம உணர்ச்சிகளை ஒழுங்கு பண்ணணும் அந்த உணர்ச்சிகளை ஒழுங்கு பண்றதுல ஒரு தர்மம் தர்மம் இல்லாம சரி பண்ணக்கூடாது அதுக்காக வேண்டி இப்படி வச்சிருக்கு சாஸ்திரங்கள் ஆஹ் நந்திருஷே திஷ்டி ரூபம ந சூஷா கஷ்ட ஏனும் இன்னொன்னு சொல்லுது நாம மகத்யச அவருக்கு என்ன பேருந்தான் அவருக்கு பகவானுக்கு என்ன பேருந்தான் நாம கிம் அப்படின்னா ஈஷே நேஷே கஷ்ட நாம மகத்யா அவரை யாரும் வசப்படுத்த முடியாதான் அவரை யாரும் வசப்படுத்த முடியாது நம்மதான் அவருக்கு வசப்படணும் பகவானுக்கு நாம வசப்படணுமே தவிர பகவானை நம்ம வசத்துல கொண்டு வர முடியாது ஆனா அவர் பக்திக்கு பக்தி வலையில் படுவோன் காண்கன்னு இறைவன் எதுக்கு வசப்படுவார் பக்தி வலையில் படுவோன் காண்கேவன் கிடையாது வராமல் என்ன பண்றதுன்னா முதல்ல திரௌபதி தலையை மொட்டை அடிக்கணும் என்ன பீமனை வந்து நாடு கடத்திடணும் இருக்க விடாது ஒன்றை கட்டி போட்டுடணும்ண்ணா சகதேவன் கிருஷ்ணரை பார்த்து நீ பீமனை நாடு கடத்திட முடியும் தௌபதி தலையை கூட மொட்டை அடிச்சுட முடியும் என்ன நீ கட்ட உன்னால முடியுமாண்ணா இருக்கிற காரியத்தில் அதான் சுலபம்